إِنَّا أَمِنْ سَيِّئَاتِ مَا لَنَا مَنْ يَهْدِهِ ٱللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ أَشْهَدُ أَنَّ إِلَٰهًا إِلَّا ٱللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ نَبِيَّنَا مُحَمَّدًا رَسُولُهُ صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه اجمعين اما بعد وقال الله تبارك وتعالى في كلامه العظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا فتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تذوقون رزولا من الغفور الرحيم ومن احسن قولا ممن دعا الى الله ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين صدق الله العظيم فقال النبي صلى الله عليه وسلم மேலாந்த சகோதரிகளே தாய்மார்களே செஞ்சு கொண்டு வாரன் நன்மையான காரியத்தை இந்த காலத்தை கழிப்பேன் மௌச்சுக்கு பின்னால நிராகரித்து வாழ்றாங்களோ இந்த உலகத்துல ரத்துக்கொள்ளாம வாழ்றாங்களோ படைப்பிடங்களை நம்பி வாழ்றாங்களோ முஸ்லிமீன் அவங்களும் சொல்லுவாங்களாம் நாங்க உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அல்லாவை ஏற்று வாழ்கிறது நல்லா இருந்திருக்கும் அங்க போனத்துக்குனால தான் தெரிவு வரும் கண்ணியக்கு தெரிய வேளான சோழர்களே தெரியாதுளே இன்னொரு இடத்துல அல்ல சொல்லி காற்றான் வலவு தரா போ அலநாறு அவங்க கிராமத்துறையினால சொல்லுவாங்களாம் யாழை தனா நுரா நீ உலகத்துக்கு என திருப்பி அனுப்ப மாத்தியா திரு நீ உலகத்துக்கு திருப்பி அனுப்பினா நீ எதையெல்லாம் சொன்னாயோ அதெல்லாம் பொய்ப்படுத்தாம எல்லாம் கப்பு எல்லாம் உண்மை அது நடக்கும் என்ற நம்பிக்கையோட உண்மை படுத்து வனல் மோ மினி நல்ல மக்களிட கூட்டத்திலே சேர்ந்து கொள்வோம் எங்களே திருப்பி அனுப்பும் அவங்களை வாழக்கூட நரகம் இல்ல அவங்களுக்கு அதனால அங்க இத பத்தி யோசனையே வரையில் இப்ப எல்லாம் கண்ணால பாக்குறாங்க அதனாலதான் இப்ப சொல்றாங்க திருப்பி அனுப்பியது அல்லா சொல்லிட்டு சொல்றான் உங்க கருத்து படி உங்களுக்கு ரெண்டு வருஷம் டைம் தள்ளி உலகத்திலே திருப்பி அனுப்பி நீங்க எல்லாம் அமர்சிங்க கொண்டு வாங்க அனுப்பினா சொல்லி காட்டுறான் நாங்க அவங்க உலகத்திலே திருப்பி அனுப்பினா அவங்க கேட்கற மாதிரி திருப்பி அனுப்பினா அவங்க எப்படி தெரியுமா நடப்பாங்க முந்தி எப்படி வாழ்ந்தாங்களே அதே மாதிரிதான் வாழ்வாங்க அவங்க எல்லாம் பொய்ய சொல்றாங்க அதனால நீங்க எல்லாம் தயாரிப்பு இல்லாம அங்க வர வரப்பயணங்கள் டைம் தாண்டி கேட்ட வர நாங்க உலகத்துக்கு அனுப்ப மறுப்பயணம் இங்க வந்த போறது அவளை கண்டு மயங்கி இருக்க காலத்தை மண்ணாக்க திரும்ப அங்கே வர போவ போவோ வர அப்படி ஒரு பூட்டி இல்ல அதனால ஒரு சான்ஸ் அவ்வளவு சந்திக்கிறோம் உலகத்துல அம்பதோ அறியதோ எழுதியதோ யார் யாருக்கல்ல எவ்வளவு காலங்களை நேரம் கூட சந்திக்கிறானோ காலத்துக்குள்ள செய்ய நாங்க சொன்னத்தை செஞ்சு ஏற்பாடோட வாங்க தயாரிப்போட வாங்க நாங்க சொன்னத்தை உங்களுக்கு அங்க தருவோம் எனக்கு அங்க மேலான குழந்தை பெரியார்களே நான் செய்ய கருத்து அடிக்கடி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட ஆக்கிரத்துக்கு வழியை செஞ்சு கொடுவோம் அங்க பொண்டாட்டி பிள்ளைகுட்டி பாப்பா தாத்தா தங்கச்சி ஒரு ஜாதி கிடையாது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட அவங்க அவங்களோட சக்கராத்துக்கு அவங்க அவங்களோட கபருக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுவோம் வேதனை மௌத்தாவருக்கு தான் மட்டும்தான் விளங்கும் வேற யாருக்கு விளங்காது சக்கராத்துல வேதனை உடல்ல இந்த ரூப கலத்தக்கூடிய கூடிய வேதனை அந்த மௌத்தாவதுக்கு மட்டும்தான் விளங்கும் பக்கத்தில் இருக்கிற ஆளுநர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு விளங்காது ஒரு கடுகும் விளங்காது மேலான கண்ணியமான செயல்கள் பெரியார்களே தாய்மார்களே அதனால ஏதா தக்கராட்டும் அதுக்கு நான் அல்லாக்கும் அல்லாக்கு வழிபட்டு நடக்கணும் உலகத்தை சந்தோஷப்படுத்தி வேலை இல்லை ஊருக்கு பேருக்கு வாழாம எங்களுக்காக வாழணும் உலகத்துக்காக வாழாம எங்களோட ஆசிரத்துக்காக நாங்க வாழ்ந்து அங்க பதிரல கேள்வி கணக்கு கேட்ட சொல்லாம் எனக்கு புள்ள குட்டி கூட சரியான பிஸியா இருந்தார் வெள்ளை கிளம்பினதும் கரையிறது பொருக்கிறதும் ஆம்பளம் சொல்லுவாங்க வெள்ளை இணைந்து ராவட்டங்களுக்கு பிஸியா இல்ல அமைச்சர்லாம் அந்த காரணங்கள் அங்க செல்படி ஆகாது அது வந்து அல்லா கேட்டான் உனக்கு வாழ்க்கையை தந்தவர் யார் உனக்கு உறுப்புக்களை தந்தவர் யார் உனக்கு கண்ணை தந்து கண்ண பாதுவந்த காலை தந்து காதலை பேசக்கூடிய சக்தியை தந்தது யார் எல்லாம் நாங்க தான் தந்தோம் தாழ்வு அழைச்சில உண்டாக்கினர் யார் உனக்கு உறுப்புகளை தந்தவர் யார் உனக்கு தாழ்வு அழைச்சல பாதுகாத்தவர் யார் உன்னுடைய தாழ்வு அழைச்சல சேவை வெளியாக்கியவர் யார் வெளியாக நேரத்தில் உன்னை தாழ்வு உடல்ல உனக்கு தேவையான பாலை பாடு தந்தவர் உனக்கு உறுப்புக்களை சக்தியை தந்தது உன்னை கையில கால பலனை தந்தவர் யார் நிர்வாகமாக வந்தாய் உருவான போற வந்தாய் ஏதேனும் வீடு வாசலுக்கு அந்த பெரியவர் சொல்றார் ஒவ்வொரு மனிதனும் அவுட் ஆகக்கூடிய நேரத்துல அங்க அவங்க சக்கராத்துல காத்தப்படும் தானே ஒன்று செருக்கம் அல்லது நரகம் காத்தப்படும் அந்த பெரியார் சொல்றா உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல மனிதனே இந்த உலகத்துல ஒன்ன உன்னுடைய தாய் பெற்றெடுக்கக்கூடிய நேரத்துல நீ அழுகு அழுகு வந்தாய் ஒவ்வொரு பிள்ளை பிறந்த உடனே சிரிச்சி இல்ல எல்லா பிள்ளைகளும் அழுகுது அலைதான் புதுவை தட்டி அலை வச்சிருவாங்க அலோனு புள்ள அந்த பெரியார் சொல்றார் உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்க கூடிய நேரத்துல நீ அழுதழுது வந்தாள் உமா உன்னை பெற்றிருக்கூடிய நேரத்துல நீ அழுதழுது ஆனா உன்ன குடும்பத்தார்கள் உன்ன தொண்டக்காரர்கள் உன்னுடைய இனபந்துக்கள் உனைய சுற்று இருந்து சிரித்தாங்க புள்ள ஒன்னு கிடைச்ச விளங்கிட்டா எல்லாரும் சிரிக்கிறாங்க புள்ளைய பார்த்து அந்த புள்ள அழுகு இவங்களா சிரிக்கிறாங்க வேதனையோட பெற்ற உமாக்கும் வேதனை பறந்துருது அந்த பெரியார் சொல்றார் வரக்கூல அறந்து கொண்டு வந்தாய் உன்ன உனக்கு எல்லாம் சிரிச்சாங்க இந்த நிலைமை நீ இந்த உலகத்திலிருந்து போக கூடிய நேரத்துல இன்னொரு நிலைமை நீ பிறக்கூடிய நேரத்துல நீ அழுது கொண்டு வந்தாய் உனக்கு நீ இறக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு அழுவார்கள் குடும்பத்தை சுற்றி வர இருந்து எல்லாம் அழுது கொண்டு இருப்பாங்க ஆனால் நீ சிரித்துக் கொண்டு போக வேண்டும் அதுக்குரிய தயாரிப்பை செய்யணும் நீயும் அழுது கொண்டு போற நிலைமையில உலகத்துல வாழ்ந்துடக் கூடாது நீ உலகத்துல உலகத்துக்கு வரக்கூடிய அழுது கொண்டு வந்தாய் போக்களை சிரித்து கொண்டு போகணும் நீ உலகத்துக்கு வரக்கூட குடும்பத்து போக்குவரத்து பரவாயில்ல ஆனா நீ சிரிச்சு கொண்டு போகணும் தயாரிப்பு நீ உலகத்துல செஞ்சுக்கோ ஓர் ஆணும் பெண்ணும் இந்த உலகத்துல இருந்து போக்கக்கூடிய நேரத்துல சிரிச்ச நிலைமையில மௌத்தாவனும் மேலான சோழர்களே பெரியார்களே தாய்மார்களே அதுக்குரிய தயாரிப்பு செய்யணும் எங்கட துனியாவை வச்சு எங்க ஆக்கல தள்ளா அமைக்க மாட்டான் பெரிய வீடு இருந்தா சக்கரா தல்லா லேசாக்குவான் சின்ன வீடா இருந்தா சக்கராத்ல எல்லாம் கட்டப்படுத்துவான் பெரிய வீடா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக்கி தருவான் சின்ன நெருக்குவான் எங்கேயும் அல்லது நரகத்துடைய படுகியா என்பது எங்கட நல்ல காரியங்களை வச்சுதான் அல்லது எங்க காரியங்களை வச்சு தான் முடிவு செய்ய போறான் என்ன தண்ணியத்துக்குரிய மேலாண் சோர்ல பெரியார்களே தயாரிப்பு செய்யணும் வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் மேலான சோரலே தாய்மார்களே ஒரு நாளும் இந்த உலகத்தை ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்குது ஒரு நாளும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறந்து கொண்டே அதே போல ஆயிரக்கணக்கான பல ஆயிரம் மக்கள் எல்லாம் போய்த்து கொண்டே இருக்கிறாங்க ஒரு கூட்டம் பாதிக்க வராங்க ஒரு கூட்டம் பாதிச்சுட்டு போறாங்க சிலவங்க நீண்ட காலம் பாதிக்கிறாங்க சிலவங்க குறைஞ்ச காலம் பாதிக்கிறாங்க சிலவங்க வசதி வாய்ப்போட பாதிக்கிறாங்க சிலவங்க கஷ்டங்களோட காலத்தை கணிக்கிறாங்க எப்படியோ வாரவங்க எல்லாம் போய்த்து கொண்டே இருக்கிறாங்க உறுதி எடுத்துக்கொண்டு பூமியில வந்ததே மவுத்துக்கு தான் மேலான தாய் தவறர்களே பெரியார்களே தாய்மார்களே மௌத்தாவங்க எப்ப வாழுவோம் எந்தக்கு மவுத்தாகுவோமோ அந்த இடம் இந்த வாழ்க்கை ஆரம்பமாகும் மௌத்துடைய நாள் வாழ்க்கை ஆரம்ப நாள் பிரான் ஹரீசுடைய கருத்தர் தான் ோயாலோன் நிச்சயமாக ஆகத்துடைய வாழ்க்கை இருக்கிறேன் லஹியல் அயவான் அதுதான் உண்மையான வாழ்க்கை லௌகா நோயாலோன் மக்கள் விளங்கக்கூடியவங்களாயிருந்தான் நல்லா விளங்கி கொள்ளட்டும் அல்லா போராள தெளிவா சொல்லி காட்டான் நீங்க எல்லாரும் ஹயாத்தோட வாருங்க இதுக்கு பின்னால உங்களுக்கு மவுத்தே வராதுமந்தோ நீங்க இதுக்கு பின்னால நீங்க யாரும் நோயாளியாவின் நோய் இல்லாத சுகம் நீங்க எல்லாரும் வாலிபொல்களாகிறீங்க நீங்க இதுக்கு பின்னால யாரும் வயசாளியாக மாட்டீங்க எல்லாருக்கும் விருப்பம் நோய் இல்லாம வாழணும் நோய் இல்லாம வாழணும் நிரந்தரமா சோமாவே இருக்கணும் சோமாவே மௌட்டா போகணும் எல்லாரும் விருப்பம் அதுதான் ஓடுறாங்க ஆடுறாங்க எக்ஸசைஸ் அந்த விட்டமின் மல்த விட்டமின் எல்லா விட்டமீனும் குடிக்கிறார் நாலு மணிக்கு எழுப்பி ஓடுறார் என்றார் திடீரென்று ஒரு நோயும் இல்லாமல் வைத்தாரு எல்லாருக்கும் விருப்பம் வாலிபர்களாக இருக்கணும் ஆண்களுக்கு விருப்பம் பெண்களுக்கு விருப்பம் வயசு வரக்கூடாது வயோதிபத்துக்குரிய அடையாளம் வெளியாகினாலே உடனே மறைக்க முயற்சிகிறாங்க கொஞ்சம் முடிகள் பழுக்க ஆரம்பிச்சாவே கைய கையை போட்டு அதை மறைச்சி அதை கருப்பாவே வச்சுக்கொள்ள விருப்பம் எல்லாத்துக்கும் அது போட்டது கருப்பா இருக்குது உழைச்சி வரது அது பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது ரெண்டு கலர்ல வருது அதிக கருப்பை கொண்டு டை ஆண்கள் டை போடுறது ஹராம் என்று சொல்லப்பட்டிங்க நிரந்தரமான வாலிபம் துணியால நிரந்தரமான வாலிபம் கிடையாது மேலான சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே சொருக்கத்துல நிரந்தரமான வாலிப்பம் சொல்லப்படும் சொங்களை அனுபவிச்சுண்டு கஷ்டங்களும் ஒரு கஷ்டமும் வெள்ளை கெளம்பின உடனே பசார் போகணுமே கடைக்கு போகணுமே ஆபீஸ் போகணுமே வரைக்கிற செக் ஆஹ் அது பாஸ் ஆகுமா அது பம்பாகுமா என்ன ஆளா பெரிய கவலை வெள்ளை கெளம்பே கவலை அவன்கிட்ட போது அவன் எடுக்க வேண்டி தருவானா விரத்துவானா பெரிய ஆளா வெள்ளைக்கு பொம்பளை எலும்பக்கூடே கவலை இன்றைக்கு என்ன தாக்குறது உடுப்பு கொடை ஒன்று இருக்கிறே அதை கழுவணுமே அவங்களுக்கு அந்த கவலை அவங்களுக்கு வெள்ளை நந்தி முட்டும் அந்த கவலை ஆம்பளை வெள்ளை நீர் நந்தி முட்டும் இந்த கவலை சொற்கட்டில் எந்த கவலையும் கிடையாது ஆக்கணும் கழுவோனும் பொறிக்கணும் என்ற கவலையும் இல்ல அழகு சம்பாதிக்கணும் செலவரைக்கணும் சாான் வாங்கணும் என்ற கவலையும் இல்ல எந்த கவலையும் கிடையாது மேலான சோறலே பெரியார்களே தாய்மார்களே சொற்கா குடியுங்க அனுபவிச்சு கொண்டே உலகத்துல அல்லவுக்கு பொருத்தமாக வாழ்ந்தீங்க நப்சோட போராடினீங்க உலகத்துக்காக வாழாம ஆபரத்துக்காக வாழ்ந்தீங்க உங்களோட விருப்பத்தை விட அல்லவுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க ஆசைகளை விட அல்லவுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அதுக்கு பதிலாக நாங்க சொர்க்கம் தந்தோம் அனுபவிச்சு கொண்டேங்க சின்னங்களை குடியுங்க உங்களுக்கு வேற வேற சொல்லப்படும் கடைசி சொற்க உலகத்தை கூட பத்து மடங்கு சொர்க்கம் கொடுக்கப்படும் சொன்னாங்க இந்த முழு துனியாவை போலையும் பத்து மடங்கு கடைசியா போறவங்களுக்கு அப்ப அதுக்கு மேல உள்ளவங்க கூட கூட அமல் செஞ்சு எவ்வளவு கிடைக்கும் தெரிய வேலான சோழனு சொருக்கத்துடைய பூமி தங்கம் வேணாங்க சொருக்கத்துடைய பூமி தங்கம் வேணாங்க அதனுடைய மண் கஸ்தூரி என்னோகா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கற்கள் முத்துக்கள் என்று சொன்னாங்க ஒரு கல்லு வெள்ளி ஒரு கல் அடுத்த கல்லூரை பாதிக்கப்பட்டிருக்கும் ஆறுகள் ஏறிக்கொண்டிருக்கும் அல்லா குரான் சொல்லி காட்டான்டையவங்க அல்லா உலகத்துல பயந்து வாழ்வாங்களே பயப்படுவாங்கிறான் ஊட்டிலையும் பயப்படுவாங்க பசார்லயும் பயப்படுவாங்க பள்ளியிலும் அல்லா பயப்படுவாங்களோ அதே போல பள்ளிக்கு வேலையையும் பயப்படுவாங்க தக்குவா என்றா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்து கொண்டு ஒரு மூளை படிச்சு சிக்கல் செய்யறது அல்ல தக்குவா எங்களோட எல்லா வாழ்க்கையிலும் தக்குவா வருல்லா செயலையும் தக்குவா வரு எல்லா நிலவையிலும் நடக்கணும் அதுக்குதான் தக்குவா என்றது அல்லா வாக்களிக்கிறான் தக்குவாக்கு அல்லாஹ் வாக்களிச்சிருக்க சுரக்கணும் அது எப்படியா கொண்டதுன்னா அன்னஹாருண் மிம்மின் ரைரியாசின் எந்த கலங்களும் இல்லாத நூற்றுக்கு நூறு துப்புரவான துப்புரவான தண்ணி அது ஆறாவடி கொண்டிருக்கும் பால் ஆறாகொண்டிருக்கும் இங்க தண்ணி மட்டும்தான் ஆறாவது ஆனா சுருக்கத்துல பாலும் ஆறாக் கொண்டிருக்கும் குரான் அல்லா சொல்லி காற்றான் ஆனா எப்படியாக இந்த பால் லம்ய தொகையர் தாமகோ அதனுடைய ருசி மாலாது ஒரே அமைப்புல உள்ளதாக இருக்கும் ஒரே ருசியில பாலாக இருக்கும் மூணாவது நல்ல டேஸ்டாக இருக்கும் ருசியா இருக்கும் இங்க குடிக்கிறவங்க எல்லாம் குடிச்சிட்டு கடலையும் உறப்பையும் அதையிலே வாயில போடுறான் ஏன்டா அது வாய்க்கு ருசி இல்லாதனால துப்பி கொண்டே இருக்கிறார் என்ன பார்த்தா ஊற்றி இருக்கிறாரே உள்ள மது அப்படி அல்ல இங்க ஹராமாக்கினான் அங்க தருவான் இங்க தடுத்தான் அங்க தாரத்துக்கு தான் தடுத்திருக்கிறான் எங்களை சோதிக்க எதை ஹராமாக்கிக்கிறானோ அவர் ஆசையும் வச்சிருக்கிறான் இவர் ஆசையை பூர்த்தி செய்தாரா அல்லாட கட்டளை நிறைவேற்றுறாரா அல்லா பாக்கிறான் எனவே இங்க தடுத்ததனால அங்க தரப்போறான் மதுரமாகறக்கும் சந்தோஷங்கள் வந்தா குடிக்கிறாங்க கவலையை போக்கு அடிக்கிறாரு காபோத்தல அடிக்கு என்ன அடிச்சி என்று கேட்டா சரியான வரிசாம் அவருக்கு கவலை அந்த கவலையில போக்கு அடிச்சிருக்கிறாரு கவல போக்க குடிங்க எங்கேயும் வர இல்ல குடிக்கிற ஹராம் மேலான பெரியார்களே தாய்மார்களே எல்லாரும் விளங்க வேண்டிய விஷயம் சொன்னாங்க அனுபவிக்க மாட்டாங்க எனவே அது எதா இருந்தாலும் சரி அது வியரா இருந்தாலும் சரி அது வர்க்கவா இருந்தாலும் சரி எத்தனையோ பேர்ல வந்திருக்கிறது அத்தனை பேர்ல புத்திய இல்லாமக்கூடியத பாவிக்கிறது ஹராம் அதை விற்கிறதும் ஹராம் அதுக்கு உதவியா இருக்கிறதும் ஹதியா செய்வதும் இந்த மதுபானங்கள் அதுவும் தான் அது பாவத்துக்கு உதவி செஞ்ச மாதிரி பாவத்துக்கு உதவி செஞ்சவங்க பாவம் செஞ்சவங்க கூட அதிர்ச்சியாக வந்திருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே பெரியார்களே தாய்மார்களே நாலாவது ஆறு நாலாவது தேன் ஆறாகும் மது நாலாவது ஆறுகளும்த்துக்களால் மாணிக்கங்களால் இன்னும் தங்கத்தால் வெள்ளியால் தயாரிப்பு செய்யப்பட்டதாக இருக்கும் மரங்கள் இருக்கும் ஒரு மரத்துடைய நிழல் ரொம்ப விசாலமானதாக இருக்கும் காற்று இனி காற்று காற்று அடிச்சு அங்க தூசி கிளம்புற மாதிரி அங்க கஸ்தூரி துண்டுகள் மேல வந்துவிடும் வெளியேற்றுக்குரிய மேலான சவர்களே பெரியார்களே தாய்மார்களே பழம் சாப்பிட நினைச்சா இங்க மாதிரி மரத்துல ஏரியோ கஷ்டப்பட்டு பிக்கவே இல்ல அங்க உள்ள மரத்துடைய வேர் மேல பழங்கள் கீழே சொல்லி காட்டுறாங்க அந்த ஒரு சுருக்காதி தங்க கட்டில் தாங்கி கொண்டிருப்பார் ஒரு பழம் சாப்பிடுவா அது கொப்போடு பணி வாய்க்கிட்ட வரும் இங்க மாதிரி கஷ்டப்பட தேவையில்ல மேலான சோழர்களே தாய்மார்களே அதுதானே வாழ்க்க மவுத்து இல்ல கவலை இல்ல பிரச்சனை இல்ல புள்ள பிரச்சனை மாப்பிள்ளையோட பிரச்சனை அவை மாப்பிள்ளை மனைவிட பிரச்சனை யாருடைய அடுத்த ஓட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஒரு மண்டபத்துல அங்க அங்க இன்பமே இன்பம் துன்பம் கிடையாது துன்பத்துடைய வாசமும் இருக்காது தொழேமே ரிக்கிரி செய்யணுமே பயன் பண்ணோனுமே ரோம பிடிக்கணுமே ஒரு கட்டளையும் கிடையாது அங்க அந்த வேலைகளே இல்ல எல்லா அமலும் இங்க தான் மௌத்த பின்னால செஞ்ச அமலுக்கு கூலி எடுக்கிற இடம் அது எனவே சொருக்கத்தை பத்தி சொல்றேன் சொல்லிக் கொண்டே இருக்க புறானல எங்களுக்கு சொல்லி சொல்லி உற்சாகப்படுத்துறான் அந்த வாழ்க்கைக்கு ரெடியா வாங்க அந்த இன்பங்கள் அனுபவிக்க ஏற்பாடோட வாங்க இந்த உலகத்தை கண்டு மயங்கிறாதீங்க துணியா இந்த துனியாவுடைய வெளிரங்களை கண்டு மயங்கி போவாதீங்க இந்த உலகத்துடைய வத்துக்களை கண்டு மயங்காதீங்க படைச்சவன் சொல்றான் எவன் இந்த வத்துக்கள்ல மயக்கக்கூடிய கண்ணை வச்சுக்கிறானோ அவனே சொல்ற மயங்குறாதிங்க இதை கண்டே மாந்துடாதீங்க மத்தாவல்றூர் இந்த துனியாவே ஏமாத்துற சாமானி ஏமாந்து அடுத்த மாற்றமான இடம் நரகம் நரகம் சகோதரிகளே யார ஏற்பாடு இல்லாம போறாங்களோ தயாரிப்பு இல்லாம போறாங்களோ துனியா துணியா துணியாண்டு உலகத்துக்கே காலத்தை கழிச்சு முடிச்சு கொள்றாங்களோ அவங்க தக்கராத்துல நரகம் காட்டப்படும் அவங்க சொல்லப்படும் இவ்வளவு காலம் நீங்க செஞ்ச செயல்களுக்கு தயாராகினது இந்த நரகம் தான் பாருங்க என்று சொல்லப்படும் தக்கராத்துல ரூஹ் எடுக்கக் கொல கஷ்டப்படுத்தி நோவிச்சு நோவிச்சு தான் எடுக்கப்படும் கொஞ்சம் விரல் வெட்டிப்பட்டா விரல் ஒன்று வெற்றி பட்டா கீரை அறியக் வேலை வெட்டி செய்ய போல எவ்வளவு ஏன் ரூஹ் இருக்கிறதுனால உயிர் இருக்கிறதுனால அப்போ முழு ரூகை முடல் கலத்தக்கூடிய நேரம் எவ்வளவு வேதனையா இருக்கும் ரூகுள்ள ஒரு இடத்திற்கு ரூகுள்ள ஒரு இடத்துக்கு காயம் ஏற்பட்ட எவ்வளவு வேதனைந்தா முழு ரூஹை முடலை கலத்தி எடுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு கஷ்டமான நேரமாக சோழர்களே பெரியார்களை தாய்மார்களே ஒரு ஆட்ட அறுக்காமல் அளவிட வேதனையாக இருக்கும் அங்க உம்ம உதவியோ வாப்பாட உதவியோ அல்லது கணவன் உதவியோ அல்லது மனைவியிட உதவியோ பிள்ளைகள் உதவியோ ஒன்றும் இல்ல ஒத்தருக்கு விளங்காதே அவங்களுக்கு விளங்காது இவருக்கு சக்கராத்துல இவருக்கு ஏற்பட்ட கஷ்டம் மேலான சோர்ல பெரியார்கள் கபுர்ல வச்ச உடனே கபூர் நெருக்கும் இந்த நினம் இருந்தது நினைவில் பொய் துனியா மேலான சொல்லு எல்லா அன்பும் எல்லா இறக்கமும் எல்லா பாசமும் தற்காலிகமானது ரூஹு பிரியலத்தோட எல்லாம் கலா எவ்வளவு சொல்றாங்களே நீங்க இல்லைன்னா நானே இல்ல என்று அடக்கிய மௌத்தாலே ஒரு ரூம்ல அடக்கி பாப்பமே கேட்டு பாருங்களே மௌத்தால மையத்தை அந்த மனைவி கிட்ட கேட்டு பாருங்க கணவன் மௌத்தாலினுடனே உங்களோட கணவன் உங்களை வளமையா தூங்குற ரூம்ல அடக்குவோமா என்று கேட்டா வாப்பாடு ஏன் பார்க்கலுமே அடக்குவோமே விட்டு பின்னுக்கு அடக்குவோமே கொஞ்சம் மாப்பிளைய மாப்பிளைய கபடியாவது பார்த்துக் கொள்ள எழுமே கன்னியத்துக்குரிய மேலான சொல்ல என்ன பதில் வரும் இல்ல எல்லாத்தையும் அடக்குற இடத்துல கொண்டு போய் அடக்குங்க அங்கத்தான் ஆம்பளை அடக்கிறது அங்கத்தான் பொம்பளைய அடக்கிறது அங்கத்தான் பணக்காரனையும் ஏழையையும் படித்தவங்களையும் பாம்பரர்களையும் வாலிபர்களையும் வயசாளிகளையும் எல்லாத்தையும் அடக்குற பொதுவான இடமே கிரி அங்க கொண்டு போய்த்திருங்க மையத்தை தூக்கக்குள்ள கொண்டு போறீங்களான்னு கேட்பாங்க வச்சிட்டு போவான்னு கேட்டா என்ன கதை கொண்ட போவங்க வேற பதில் இல்ல வச்சுட்டு போவாங்களா யாராவது கொண்டு போயிட்டு ஆகணும் தூக்கி ஆகணும் ஒரு நாள் வைக்கலும் ரெண்டு நாள் வைக்கலும் மூணு நாள் வைக்க ஆரம்பிச்சா நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சு மௌத்தா சில மணி தியாரத்துக்குள்ளே முக்கால நஜிஸ் வாயால நஜிஸ் கண்ணால காலால் எல்லாம் அசுத்தங்கள் வெளியாக ஆரம்பிச்சது முன்பின் துவாரங்களால நஜிஸ் வெளியாக எல்லாம் போலி எல்லாம் பொய் எல்லாம் ஏமாத்த மேலான சோர்களே பெரியாரளே தாய்மார்களே எந்த வாழ்க்கை மௌத்தோட தொடரப்போவதோ எந்த வாழ்க்கை மௌத்தோட ஆரம்பமா போவதோ அசலான வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அதனால ஏற்பாடு செய்யணும் பயான் கேட்டு கேட்டு சும்மா இந்த காலால கேட்டு அந்த காலால விட்டுட்டா முன்னேற இல்லாதே ஆகிற மண்ணா போவோம் திருந்தோனும் நான் எனக்கிட்ட திருத்தம் வரணும் என்று நாமைய செய்யணும் அது நான் திரும்ப மாட்டேன் நான் ஊர்ல வைக்கிறவங்க எல்லாம் திருந்தோனும் விரும்பி நான் திருந்த இல்லையா நான் எனக்கு தைக்கிற தவற விளங்கி எனக்கு தைக்கிற குற்றங்களை விளங்கி நான் திருத்தி கொண்டா தான் எனக்கு திருத்தம் கிடைக்கும் இல்லையண்டா பாப்பமே அல்ல நாடோணுமே எங்களுக்கு இத தரட்டும் அப்ப நாங்களும் திருந்துவோம் அதான் புதுசா வந்து கிடைக்க போதா என்ன மாவு வந்து அல்லா போட போறான் நல்லதை விளங்கி கெட்டத விளங்கி இது லாபம் தொழுகை மட்டும் எடுத்து பார்ப்போமே ராஜ தொழிற்செல்லாம் சைட்ல வைப்போம் அஞ்சு நேரம் தொழுக வரலான தொழுகை மட்டும் யோசிப்போம் வயது வந்த ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் தொழுற மீதான சோழர்களே பெரியார்களே தாய்மார்களே தொழுக என்னோட இஷ்டப்படி எங்களுக்கு நினைச்சா தொழு நினைச்சா தொழில் விட்டுறோம் பருவ வயதிலிருந்து மவுத்து வரைக்கும் தொழுந்தே ஆகணும் பெண்களை பொறுத்த வரையில அந்த குறிப்பிட்ட காலத்தை தவிர தொழையா அந்த காலத்தை தவிர மற்ற எல்லா காலத்திலையும் தொழுவணும் பயணத்திலையும் தருவணும் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பயணம் வேண்டாம் சேத்து சேர்த்து தொழிலும் மகளிர் விஷாவ சேத்து ஒரே லோகர் தொழிற்சர தொகுறையிலும் மகளிர் தொழில் துறை விஷாவ தொகுந்து கொள்ளையிலும் சேத்து தொழுறது ஜம்மு என்று கசம் என்றது சுருக்கி தொழுகிறது நாலு ரக்காத்துள்ள தொழையை சுருக்கி ரெண்டு ரக்கா தான் தொலையலும் ஒழு எடுக்கிறாத்த தயமம் செஞ்சு தொலைலும் தயமம் ஒழு எடுக்கிற மாதிரி வாயில மூக்கில தான் மண்ணை போடுறது இல்ல ரெண்டாதி சுத்தமான மண் அடிச்சு உள்ளங்க அடிச்சு மோட்டை தடவி கொள்றது இது ஒரு ரெண்டு கையை தடவி கொள்றது அறவே நிக்காது நின்றா நான் பணியை புரிந்துடுவோம்னா இருந்து தொலைலும் இது உட்கைக்கு எல்லா வேலை வீட்டையும் இல்லாமல் புரிஞ்சு எருமி அப்படியே புரிஞ்சு கொள்றாங்க அப்படி தொன்னா தொழில கூடாது சும்மா லேசான முட்டுக்காய் வர கேடாது அனுமதி வித்தியாசம் தனியத்துக்குரிய மேலான இல்லையா இஸ்லாமே இல்லை சொன்னாங்க எவ்வளவு பேர் தொழுகு இல்லாம இருக்கிறாங்க வயது வந்த ஆண்கள் பெண்கள் சிலவங்க ஆண்கள்ல ஜும்மா மட்டும் தலைய காட்டிக்கு போறாங்க வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நாள் வந்தாச்சு பள்ளி இருக்கிறதா பள்ளி உஜாரா இருக்கிறான்னு பார்த்தாச்சு அவரை அடுத்த வருவாங்க கல்லியத்துக்குரிய மேலான சோழலை பெரியார்களே பிரசு சொன்னாங்க யாரு கையாமுத்தூரே நாளிலே முதலாவது கேட்கப்படுறது தொழுகை பத்தி அது சரியா இருந்தா என்னை அமல் சீராக இருக்கும் அது அது சரியில்லைன்னா என்னை அமல் எல்லாம் அப்படித்தான் சொன்னாங்க தொழுக ஒரு முஸ்லீம் உண்மையான மார்க்க சட்டம் என்ன தெரியுமா நான் அப்படி அமல் செய்ய இல்ல அஞ்சு நேரம் தொழாம ஒரு பொம்புலையோ ஆம்புலையோ மௌத்தாவினா நல்லா தெரியும் விட்டா நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு கொண்டு தொலாம மௌத்தாவினா அவங்கள குளிப்பாட்ட கூடாது அந்த மையத்தை குழுப்பாட்ட கூடாது அந்த மையத்தை கபம் செய்ய கூடாது அந்த மையத்தை தொழுவிக்க கூடாது அந்த மையத்தை முஸ்லிம்களுடைய கவுருஸ்தான் அடக்கவும் கூடாது மார்க்க சட்டம் இதுக்கு மாத்தமான சட்டங்கள் தான் எங்களுக்கு சொல்லித்தான் சட்டம் இதுதான் கோட் போட்டு சொல்லுறவங்க எவ்வளவு ஆண்டு லட்சம் பெண்கள் போறாங்க மேலான சோழர்களே தாய்மார்களே சொல்லாம கபருல நெருப்பு எரிக்கப்படும் என்றான் எத்தனை கபறுகள்ல நெருப்பு எரிக்கப்பட்டு இருக்கிறதா இருக்கும் நாங்க வெளியில ஒசகையால மரத்தை நாட்டிட்டு வாரோம் ையும் அந்த மரத்தையும் இந்த மரத்தை நாட்டு அது முளைக்கியது தனியா ஊத்துரும் ஆனா உள்ளுக்கு நெருப்பு பெரிய பூந்தோட்டம் உள்ளுக்கு நெருப்பு அல்லா பாதுகாக்கணும் சோழர்களே பெரியார்களே தாய்மார்களே கவனம் செலுத்தணும் பருவ வயது அடைஞ்ச உடனே தொலை ஆரம்பிச்சிடணும் ஏதாவது முன்பின் நடந்திருந்த அல்லா கிட்ட தௌபா செஞ்சதுக்கு பின்னாலே யாரும் தொலை ஆரம்பிக்கு எனவே கண்டித்துக்குரிய வேளாண் சோழை தொழுகையோட விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏழு வயசாக உள்ளே தொலை வைங்கன்னு அத பத்து வயசாக அந்த பிள்ளையை அனுப்புறீங்களே டியூஷனுக்கு அழுக்கி இருக்கு அது தூங்க வேண்டிய காலம் அந்த புள்ள அது படிக்கிற காலமா அது அப்ப ஏன் ஏழு வயசாக நான் தொடர வைக்க தெரிய வேளாண் தாய்மார்களே தொகு முக்கியமான உண்டு காரணங்கள் கிடையாது கவனம் செலுத்தணும் எங்கட மார்க்கத்து அறிவுடைய விஷயத்துல எவ்வளவு படிச்சிருக்கிறோம் எவ்வளவு குரான விளைஞ்சிருக்கிறோம் சட்ட திட்டங்களை விளங்கி இருக்கிறோம் நாற்பது வர நாட்டாங்க பேர் போட நாற்பதுல மார்க்க தெரியாத காலத்துல ஹரீசுடைய தெளிவான கருத்து ஒரு புள்ள புறந்தான் ஏழாம் மண்ட தான் பேர் போடுவனும் அந்த புள்ள நம்மள புள்ளையா இருந்தா குறிப்பா கத்தனா சுமத்தி அடுத்தது அது தலையறுக்கிறது அக்கை காடுக்கிறது இந்த நாலு விஷயமும் ஏழாம் மண்டியும் ஏதாவது ஒண்ணே ஏழாம் இருக்கீக்கா இருக்குது சுண்ணத்தருக்கு ஏழாது அப்ப சுங்கி செஞ்சு கொள்ள வேண்டியது எது ஏழுகோ அந்த ஏழாம் மண்ட தான் செய்யும் ஏழாம் மண்ட தனியத்துக்குரிய வேளாண் சோர்ல பெரியாள்ல ஆம்புல புள்ளைண்டா வசதி இருந்தா ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுனா ரெண்டு ஆடு கொடுக்கணும் பொம்புல ஒரு வருஷம் பூர்த்தி ஆகினா ஒரு ஆடு கொடுக்கணும் நல்ல கருத்து பேருக்கு கருத்து என்ன அத நேரத்தோட கேட்டிருந்தா இருக்கு தவறான கருத்துக்களை எத்தனை பேர்ல இருக்குது அடுத்த ஆட்கள் மக்கள் கூப்பிடக்கூடிய மாதிரி உள்ள பேரை வைக்கணும் அந்த கருத்துக்கேட்ட மாதிரியே புள்ளையோ அதனால்தான் நல்ல பேர் வைங்க நல்ல கருத்துக்கள் உள்ள பேர் வைங்க அந்த பேர்களை சொல்லி அலைங்க ரசுல்லா சொல்லிருக்கிறா எனவே சட்ட திட்டங்கள் சொல்றேன் எவ்வளவு வரைக்கும் மேலான சவால்களை தாய்மார்களே விளங்கி மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யும் கல்யாணங்கள் எடுத்து பார்த்தா எவ்வளவு அநியாயங்கள் எங்க கல்யாணங்கள் அநியாயங்கள் நடக்குது எவ்வளவு பாவங்கள் இருக்குதா குரான் இருக்குதா அரியல இருக்குதா சாபாக்கள் செஞ்சாங்களா இமாம்கள் சொன்னாங்களா எந்த அவுழியாவது சொன்னாங்களா யாரும் சொல்ல இல்ல தாலி கெற்றதே அது இஸ்லாம் அல்லாதவங்க அமைப்புகள் அது எங்களுக்கு முறை சொல்லப்பட்டீங்க வேற என்ன கல்யாணம் கன்னியாகுரிய மேலான சோழலே பெரியாரே கல்யாணத்துல நடக்குற அநியாயங்களை சொல்றேன் அதுக்கு ரெண்டாவது பயன் பண்ணே அவ்வளவு பாவங்கள் நடக்குது ஆண்கள் பெண்களுடைய கலப்பு போட்டோ எடுக்கிறது வீடியோ பண்றது சுத்தம் பாவம் தான் கிடைக்கும் ஒவ்வொன்றுக்கும் தெனத்துக்குரிய மேலான சொல்ல இடவே மார்க்கத்தை விளங்கி சட்ட திட்டங்களை விளங்கி அல்லோஷப்படுவான் விளங்குங்க விளங்காட்டி உலமாக்கள்கிட்ட கேளுங்க அனுப்பி கேட்டு பாருங்க பெண்கள் அவங்களும் அவங்களும் விளங்குறதுமே செய்யணும் அதே போல எங்க அகலாக்கள் எங்களோட குணங்கள் சீதாவணும் எங்களோட குடும்ப வாழ்க்கை சீதாவணும் மேலான சோழலே பெரியார்களே தாய்மார்களே குடும்பங்கள் எங்கள்கிட்ட இஸ்லாக்க முக்கியமானது தாத்தோட பேச தங்கச்சோட பேச நானோட பேச வாப்பாட உண்மையோட பேச அப்படின்னா நல்ல மௌத்து வரணும் சேர்ந்து நடக்க குடும்பத்தோடு பிரிஞ்சு நடக்கிறவங்களுக்கு கெட்ட மௌத்து வர வேண்டாங்க நல்ல வரக்கத்தா இருக்கணும் எல்லாத்துக்கும் விருப்பம் அவங்களோட வாழ்நாளை கூட்டி தரணும் நீண்ட ஆயுள் உலகத்துல வாழும் விருப்பமோ சொன்னாங்க அவங்க குடும்பங்களோட சேர்ந்து நடக்கட்டும் குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறத கொண்டு குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிறத கொண்டு அல்லாக்கத்தை கூட்டித்தாரான் அடுத்தது குடும்ப உறவை முறித்து மௌத்தானவர் சொர்க்கம் போக மாட்டார் அவன் குறிச்சி ஓதி என்ன அமல் செஞ்சிருந்தாலும் குடும்பத்தை பிரிஞ்சு நடந்து ஒரு பொம்பளையோ ஆம்புலயோ மௌத்தாவினா அவங்க சொர்க்கம் போக மாட்டான் மேலான கண்ணியமான சோழ சொன்னதெல்லாம் நடக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அல்லா சொன்னது நடத்துவான் ப்ளஸ் உள்ள சொன்னதை அல்லா நடத்துவான் அப்படித்தான் செய்வான் அதுக்கு மாத்திரம் செய்ய மாட்டான் அதனால தான் ஒத்துமையாக்குறதுக்கு பொய் சொல்லு பொய் சொல்றது கூடாது பொய் சொல்றது ஆறாம் ஆனா ரெண்டு பேர் கோவமா இருக்கிறாங்க ஒரு தாத்தா தங்கச்சி கோவமா இருக்கிறாங்க நாங்க என்ன சொல்றது மூணாவது ஒரு ஆள் பேச்சு சொல்றது தாத்தா கிட்ட உங்களை அவங்களோட தங்கச்சி பேசி நான் கேட்டா அவ உங்களுக்கு சதாம் சொல்ல சொன்னா பொய்ய சொல்றது அவகிட்ட தங்கச்சி பேர் சொல்றது தாத்தாவுங்களே பத்தி விசாரிச்சா உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வர சொன்ன அப்படி ஏதாவது காரணமா போச்சு இந்த பொய்க்கு நன்மை கிடைக்கும் இது பொய் அல்லன்னு சொன்னாங்க ஒத்துமையாக்குறதுக்கு சொர்க்கம் ஒத்துமை ஆக்குறதுக்கு பெரிய நன்மை சொல்லப்பட்டிருக்கு அதனால கோல் சொல்லி ஊட்டி ஊட்டி விடுறாங்களே அவங்களுக்கு கடினமான எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு சொல்றவாங்க சொ மாட்டாங்கடா போயிட்டு இந்த வீட்ல அந்த வீட்டுல கழுவுறது அந்த வீட்ல கேத்த எடுத்து அடுத்த வீட்டுல கழுவுறது இப்படி அவங்களோட வேலையே அவங்க பென்ஷன் அவங்களுக்கு வேலை இல்ல ஒய்வு சுருக்க சுருக்க ஆக்கி முடிச்சாச்சு அல்லது அவங்க இருக்கிறாங்க பெண்கள்லயே இருக்கிறாங்க எல்லாம் மன்னிக்கணும் அவங்க தெரியாம செஞ்சிருந்தா அதை அவங்க தவிந்து கொண்டு தௌபா செஞ்சுட்டாங்கன்னா மன்னிச்சு இங்க இருக்கிற விஷயம் விஷயம் குடும்பங்கள்ல பிரிவினாவது கணவன் டணவன் உள்ள விஷயத்த மனைவி கிட்ட சொல்றது மனைவியில் உள்ள விஷயத்த கணவன் அந்த கணவன் மனைவி பிரிய காரணமா போகுது இதை கொஞ்சம் சொல்ல சொன்னாங்க அப்படியா கொஞ்சம் ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் சொருக்கம் போக மாட்டாங்க ஒத்துமையை இல்லாமக்குறவங்க குடும்பங்களை பிரிக்கிறவங்க அவங்க குடும்பங்கள ஒத்துமையை இல்லாமக்கூடியவங்க நரகம் போவாங்க எல்லாம் பாதுகாக்கும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழ ரொம்ப கடினமா சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப கடினமா சொல்லப்பட்டிருக்குது இந்த குடும்பங்களை பிரிக்கிற விஷயம் எந்த அளவுக்கு அதிசயம் வந்திருக்குன்னா ஒரு கணவண்ட வெறுப்புல ஒரு பொம்புல இரவு தூங்கினாவே இதுவெல்லாம் மலக்குமார் பதுவா செய்யறாங்க அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எது அவங்க ஒற்றுமையா மாட்டாங்களோ அது வரைக்கும் மலக்குமார் பதுவாலே இருப்பாங்க எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழ பெரியார்களே தாய்மார்களை முயற்சி செய்யுங்க வாழ்க்கையை சீராக்க முயற்சிங்க முன்னேறோடு இந்த படத்துல பாக்குற குடும்பங்களை இந்த டிவியில போற குடும்பத்தை பார்த்து குடும்பம் சீராவாது இந்த குடும்பங்களை பார்த்து குடும்பம் சீராவாது வாழ்க்கைய எடுத்து பாருங்க அவங்க குடும்ப வாழ்க்கையில எப்படி பிரச்சனை பட்டுச்சு எதனால் முன்பின் நடந்திருந்த அதுக்குரிய வழியை எப்படி கையாண்டாங்க அதை பாருங்க இந்த முசிபத்துல பார்த்து இன்னும் மண்டபத்து தான் கூடும் இன்னும் குடும்பங்கள் பிரிஞ்சு போலியோ குடும்பங்கள் சேராது எனவே கணியத்துக்குரிய மேலான சோர்லே பிரியாங்களே கவனி சொல்ல சொன்ன உமாடர் நோவிச்சவங்க நோவிக்கப்படுவாங்க அதுதான் நடக்கும் நீ எப்படி நடக்குறீங்களோ அத போல உங்களையோட பட்சியெல்லாம் நடக்க வைப்பான் அதீர் கருத்தா இருத்தான் கஜனை பத்தி சொன்னாலும் அதீசுடைய உள்கருத்து எனவே கன்னியாகுரிய மேலான சோர்களே பெரியார்களே தாய்மார்களே உம்மா பாப்பாரு அவங்களுக்கு ஏலா இப்ப புத்திக்கிறோம் ஒன்றிருக்கோண்ட பேசுறாங்க ஆஹ் கொஞ்சம் விளப்பம் நடந்து கொள்றாங்க நாங்க மோத்துல பாயறது ஆஹ் அவங்களுக்கு கூடாத வார்த்தை என்ன பைத்தியமா கேட்கறது இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறுக்கிறான் அல்ல அல்ல சொல்ற உமா வயசாலி ஆனா அல்லது ஒத்தர் வயசாளி ஆவினா கரீமா அந்த உமா பாப்பா பார்த்து நீங்க வார்த்தை சீ என்று கூட நீங்க சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா உமா கேக்குறோமே எவ்வளவு பெரிய பாவம் விருக்காதிங்க நீங்க சங்கையான வார்த்தைகள் அன்பான வார்த்தைகள் கொண்டு உம்மா பாப்பாவோட பேசுங்க படிச்சு தாரான் உம்ம பாப்பாவோட எப்படி நடக்கணும் என்று எல்லாம் சொல்லித்தாரான் பல மாணங்கள் வயிற்றுல சுமந்து ஒவ்வொரு உதையும் உதச்சு உதச்சு வயிற்று பல வாரங்கள் இருந்தோம் வேதனையோட பெற்றெடுத்து பல வருடங்கள் எங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வர காட்டின் தாய் பிள்ளையோட ரொம்ப கஷ்டப்படுறா தாயும் தந்தையரும் சேர்ந்து அதுல விசேஷமா தாய் இப்படி ஏதாவது கஷ்டப்பட்டு விளப்பம் எல்லாம் பின்னால அந்த உமா மாப்பா பின்னால அவங்கள நோவிக்கிறா எவ்வளவு பெரிய பாவி எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோதரைய பெரியார்களே தாய்மார்களே விசேஷமா சொல்லப்பட்டையும் தாய் தந்தருடைய மனதை நோவிச்சவங்க சக்கராத்துல களிமா சொல்ல கஷ்டப்படுவாங்கல்ல யார தாய் தந்தர் மௌத்தா விட்டாங்களோ எங்களுக்கு எல்லாம் அப்படி நடக்க கிடைக்கலையே இப்ப தௌபா செய்ய அந்த உமா அப்பா காமி மன்னிப்பு கேளுங்க சதக்காக்கல் கொடுங்க அவங்களோட பேர்ல ஏந்த சதக்காக்களை செய்யுங்க எல்லாம் மன்னிச்சுடுவாங்க இருக்கக்கூடிய அவங்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க வயசாளி ஆவிட்டா வீட்டுக்கு சண்டை பிடிச்சிருக்கணும் நான் உமா பாக்குறேன் இது சண்டை பிடிச்சு குடுக்குறாங்க என்ன எங்களை மட்டுமா உமா அவங்களுக்கு உமா இல்லையோ எழுங்க நீங்க பாருங்க இப்படி கேட்கிற சொல்றாங்க எனவே கண்ணியத்துக்குரிய வேளாண் சோதர்களே பெரியார்களே தாய்மார்களே வாழ்க்க சீதாவணும் சகோதரிகளே பெரியார்களே முன்னேறணும் துணியால முன்னேறிட்டோம் ஊடு முன்னேறிச்சு காணி முன்னேறிச்சு எங்கட எங்க முன்னேறிச்சு எங்கட அடுப்பு முன்னேறிச்சு நாங்க முந்தி வட்டாம்பருத்து ஊதி ஊதித்தா அடுப்பு பட்டு வைப்போம் இப்ப பட்டின தட்டினா இப்ப நெருப்புப்படுத்துறது லேசா விஷயத்த கொண்டு போறோம் முந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி எடுப்போம் இப்ப வீட்டுக்குள்ளே பைப் தொடர்ந்துடனே எல்லாம் எல்லாம் ஏற்பாடும் எங்கட எல்லத்திலே முன்னேற்றம் நாங்க தீன முன்னேற இல்ல மார்க்கத்துல முன்னேற இல்ல அல்ல அரசு விஷயத்துல முன்னேற இல்ல ஆகிற விஷயத்துல முன்னேற இல்ல மேலான சோர்லே பெரியார்களே தாய்மார்களே கவலைக்குரிய விஷயம் வஸ்துக்கள் முன்னேறது மனிதன் முன்னேற இல்ல மனிதனுடைய இரு நிறைஞ்சிருக்கிறதே வஸ்துக்கள் முன்னேறி கொண்டே போகுது மண்ணில செய்ய செய்ய மண் மண் விண்ண பறக்குதே இந்த இரும்பு பறக்குது மண்ணு மண் பறக்குது கணேசுக்குரிய மேலான சொல்லே மனிதன் உள்ளம் இன்னும் சீராக இல்லை உள்ளங்கள் மாத்தங்கள் உண்டாவில்லை ரசுல்லா சொன்னாங்க மனித உடல் இருக்குது சீராகும் கெட்டு போகும் அலா கல்வ அது தான் உள்ளம் என்று சொன்ன உள்ளம் கெட்டு போச்சுன்னா உறுப்புகளில் இருந்து வெளியா செயலும் உள்ளம் சீரானா உறுப்புகளில் இருந்து வெளியாக செயல் எல்லாம் சீராகும் தாய்மார்களே அதனால கொஞ்சம் விஷயங்களை இன்னும் சொல்றேன்டா எவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஆஹ் நேரங்கள் நீண்ட நேரமா போச்சு ஆஹ் நீங்களும் தூங்கணும் நாளைக்கு திங்கிழமையா இருக்குது வேலை வெட்டியலும் போகவும் இருக்குது அதனால கண்ணியத்துக்குரிய வேளாண் சோதர்களே தாய்மார்களே சொல்லாவுடைய பேர்ல நாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் பயன் பண்ணினோம் அதுக்குற தூங்கினோம் அப்படியே பழைய படி இல்லாம கொஞ்சம் இந்த இடத்துல வச்ச ஒரு முடிவு செய்யுங்க ஆஹ் இன்னும் யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களும் முடிவு செய்யுங்க அந்தந்த இடங்களிலிருந்து முடிவு செஞ்சுக்கோங்க என்ற வாழ்க்கைய நான் பொருத்தமான வாழ்க்கையாக அல்லாவும் சந்தோஷப்படுத்தி நான் ஒரு உண்மையான ஒரு ஆணாக பெண்ணாக நான் இந்த உலகத்திலிருந்து போகணும் என்று சொல்லி முடிவு செய்ய வாழ்க்கையில திருத்தத்தை கொண்டு வர முயற்சிங்க உட்டுடைய நிலைமை சீராங்க பிள்ளையிட்டே முன்னேற்றத்தை உடாக்க முயற்சிங்க பிள்ளைய கவனிச்சு கொண்டே இருங்க என்னோட பிள்ளை நல்ல பிள்ளைன்னு விட்டுறாதிங்க என்ற ஜமான் பயங்கரமான ஜமான் இருக்கிறேன் பிள்ளைகள் படிக்குதான் ஓதுதான் அல்லது ஸ்கூல்ல போயிட்டு படிச்சு கொடுக்குறான்னு பாருங்க படிக்கதான் படிச்சு கொடுக்குறா பாருங்க ஒரு நாள் எடுத்து பாருங்க புறாணம் எடுத்து பாருங்க படிப்பு எடுத்து பெண்களை பார்க்கிறதும் நாங்க என்ன பார்த்தா குறைஞ்சா போகுது குறைஞ்சு போற இல்ல ஆரம்பிக்கும் ஆரம்பிப்போம் பார்வே இல்ல ஆரம்பிப்போம் பார்க்க அதுக்கு பின்னால் அது முடிவு பெற்று பெரிய பிச்சினால பேசிக்க அதனால தான் பெண்களுக்கு ஒழுக்கமாக ஒளிஞ்சி மறைஞ்சி வாழுங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு கண்ணியமே அவங்க மறைஞ்சி தான் இருக்குது பெண்களுக்கு உயர்வே அவங்க ஆண்களோட பார்வையில படாம தன்னை பாதுகாத்து கொடுத்து பெண்களுக்கு கண்ணியம் இருக்குது உலகம் சொல்லுது இந்த உலகத்தார்கள் யார் ஆகத்தை நம்பாவோ சொருக்க நிறத்தை நம்பாவோ அவங்க சொல்றாங்க பெண்களை வெளியிறங்குங்க வீட்டுல இருந்து வெளியே நீங்க ஆம்பளையில போட்ட சுத்துங்க திரியுங்க தேடுங்க சம்பாதிங்க செலவழிங்க காரோட்டுங்க அங்க போங்க இங்க போங்க பெண்களுக்கு அவங்க சுதந்திரம் கொடுத்து அல் பெண்களை சீரழிக்க முயற்சி அந்த காலத்துல பெண்கள் எப்படி தன்னை அலங்கரிச்சு கொண்டு ரோட்லாம் வெளியிறாங்களோ நீங்க வெளியிறீங்க உங்களுக்கு கண்ணியம் ஊட்டோடு இருக்கிறது தான் பெண்களை வீட்டுல வச்சு அவங்க எல்லா தேவைகளையும் பூர்த்தி செலுத்துக்குரிய மேலான சோழனே பெரியார்களே கடினமா சொல்லிருக்காங்க பெண்கள் நான் சொல்லவும் விரும்ப இல்ல இருந்தாலும் சொல்றேன் அப்படியா சொர்க்கம் போக மாட்டாங்க சொர்க்கத்துடைய வாசத்தையும் அடைய மாட்டாங்க சகி முஸ்லீம்ல வந்திருக்கிற ஹதீஸ் பெண்கள் வாசம் பூச்சிக்கொண்டு ரோட்ல போறது ஆரம் எந்த பெண்கள் வாசம் பூச்சிக்கொண்டு அத்தரோ போஃபியமோ எந்த வாசங்களை பூச்சிக்கொண்டு ரோட்ல போறாங்களோ ஆண்களுக்கு வச்சியெல்லாம் நடந்து போறாங்களோ சொன்னாங்க அந்த பொம்புல கெட்ட நடத்த உள்ள பெண்கள் சொன்னாங்க நான் இதே சொல்றேன் நான் யாரை நோவிக்க சொல்ல இல்லை உங்களை பாதுகாக்க நீங்க இந்த அதிர்சில விளங்கினா இந்த கிளாட்டி நாளைக்காவது அதன்படி அமர்ச்சிய முயற்சிங்க அதுக்காகத்தான் நாங்க சொல்றோம் இல்லாட்டி யாரையும் மனதுல நோவிக்கிறது எங்களுக்கு தேவையும் இல்லை அல்ல ஒவ்வொருத்தரை நகரத்திலிருந்து பாதுகாக்கணுமே துணியாவையும் கஷ்டப்பட்டு ஆகலையும் கஷ்டப்பட்டு ஏழாவை மேலான சவர்களே பெரியார்களே தாய்மார்களே உலகத்தை தான் கஷ்டப்படுறோம் உள்ளோட குடும்பத்தோட தொழிலோட யானத்தோட பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் காலம் கழிக்கிறோம் மௌத்தாவுரத்தோடு யாவது நிம்மதியா வாழணுமே இங்கேயும் கஷ்டப்பட்ட அங்கேயும் கஷ்டப்படையலுமா இங்கேயாவது கஷ்டங்களை சமாளிச்சு கொள்ளையிலும் அங்கே கஷ்டங்களை சமாளிக்க முடியாத மேலான சோழலை தாய்மார்களே அதனால தான் அன்பாக மிக பணிவாக இறக்கமாக உங்களுக்கு விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு முன்னாலே வைக்கிறோம் நாங்கள் எங்கட எங்களோட உள்வாக்க எங்களோட மறைவான விஷயங்கள் அது முறையாக எங்களோட குடும்ப வாழ்க்கைகள் நல்ல அமையணும் எங்களோட வெளி வாழ்க்கைகளை எவ்வளவு பாதுகாத்துக் கொள்ளையுமோ அப்படி எங்களை இந்த அடிப்படையில பெண்களுடைய உடுப்புடைய விஷயங்களையும் அவங்க தன் அழகுகளை மறைச்சு கொண்டு போறதுக்கு ஏற்கேற்ற மாதிரி எவ்வளவு மறைச்சு கொள்ளையிலும் செய்யுங்க இந்த அடிப்படையில நபுடைய மேலான சுண்ணத்துக்களை தன் வாழ்க்கையில எடுத்து நடக்க முயற்சி அல்லா சுபான எங்கள் அனைவருக்கும் நாங்க இவ்வளவு நேரம் எந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நசீவாக்குவானாக நன்மையான காரியத்தில விருப்பத்தையும் பாவமான காரியங்களை உலகத்தில் இருந்து போகக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய பொருத்தத்தை அல்லாவுடைய திருப்தி அடைஞ்ச நிலைமையில கடைசி நேரத்தில் களிமாவை சொல்லிக்கொண்டே இந்த உலகத்தில் இருந்து பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்ல எங்கள் அனைவருக்கு நசிபாக